வருகிறோம் திருவிளையாளர்பான வருகின்ற பொழுது இன்றைய போன திறமெல்லாம் என்ன ஆச்சு நரி எல்லாம் பரி ஆகி வந்தது வந்து என்ன செய்தோம் பாண்டிய மன்னன் அந்த சொல்ல பாண்டிய நடத்தி காட்டி அந்த குதிரைகளை எல்லாம் ஏதேனும் அப்பழு இருந்ததுன்னா இன்னைக்கு சொல்லணும் கயிறு மாறி கொடுத்த பிறகு நாளைக்கு சொன்னால் நான் பொறுப்பல்ல என்று சொல்லி அந்த குதிரை வீரர் வந்து சொன்னார் எல்லாம் ஓட்டி பார்த்து இது பார்த்து ரொம்ப அருமையான குதிரை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அமைச்சர் அல்லவா என்ற அமைச்சரையும் பாராட்டி அந்த அரிய குதிரைகளையும் பாராட்டி எல்லா குதிரைகளையும் அது கட்ட வேண்டிய இடத்துல அருமையாக கட்டி அதற்கு வேண்டிய கொள்ளு மற்றவை எல்லாம் வேவித்து வைத்தால் அருமையாக அதற்கு கொடுத்து மாண்புமிகு அமைச்சரையும் நன்றி சென்று வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டார் யார் பாண்டிமன் இவருக்கும் பெரிய பாறை அடங்கி போச்சு ஏ இந்த பாண்டி மன்னன் பணத்தை எடுத்துட்டு போய் குதிரை வாங்க போய் அது இன்று வருது நாளை வருது இன்று வருது நாளை வருதுன்னு சொல்லும்படியாக நேர்ந்து அது கொஞ்சம் இடையில கொஞ்சம் மனக்கசப்பும் அந்த பாண்டி மன்னனுக்கும் தனக்கும் வர மீண்டும் அந்த மனக்கசப்பு நீங்க பெருமான் அருடையினர் எனவே அந்த இடையில வந்த மனக்கசப்பு கொஞ்சம் மனத்தாங்கல் தாங்க தான் என்ன இருந்தாலும் கொஞ்சம் காலந்தாள் என்ற ஒன்று ஆனால் குதிரையை பார்த்த உடனே அதெல்லாம் மகிழ்ந்து போயிடுச்சு அருமையான குதிரை என்று சொல்லிவிட்டு மழந்தார் எனவே இவருக்கும் பெரிய பலுவை பாறை இறக்கின மாதிரி ஆகும் இல்லை சங்கிலேக்கத்தில் ஒரு அருமையான ஒரு அமைப்பு ஒத்த வரி தான் பார்ந்தான் மனுஷன் இல்லை தலைவி அந்த கணவனுக்கு எவ்வளவு இனிமையுடையவளாக இருக்கிறாள் அப்படின்னு கேட்டார் ஒரு நீண்டியல நாள்யன்று இனி வினைமுடித்தன்னை இனியோன் அவர் அவர்களும் தான் ஒரு எப்படியாவது நம்ம பாப்பாவும் தானே கல்யாணம் ஆகணும் என்று சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள தள்ளி வந்தது தை பிறந்ததும் இல்லையோ அஞ்சு ஆறாம் தேதியே நினைச்ச மாதிரி பொண்ணு கூட்டம் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சம்பந்தி விட்டார் மற்றவங்களு கேட்டீங்கன்னா ஐயா உங்க பையன் உங்க மாப்பிள்ள அதனால நீங்க அவங்க ஒன்றோட நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படி கொண்ட கணவன் என்னன்னு கேட்டீங்கன்னா மாமா அப்படியே புடவையோடு அனுப்புங்க மாமா எனக்கு என்ன என்ன மாதிரி நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படி மாப்பிள்ளைங்களா அந்த மாதிரி சம்பந்திய மாப்பிளையும் கல்யாணம் பண்ணி நாலஞ்சு நாள் முத ரெண்டு முறை அந்த பெண்ணையும் அழைச்சி பிறகு விட்டு நல்ல மாறுமா எல்லாமெல்லாம் ஆண்டவன் காப்பாற்றுமா என்று சொல்லி கொஞ்சம் கண்கலங்கி பிரியூடித்தன்னை இனியோடு நல்ல மாப்பிள்ளையா நல்ல சம்பந்தி அவள் அருமையா கிடைத்து பொண்ணுக்கு ரொம்ப அருமையா விருப்பம் காலையில் எல்லாம் காலத்தில் நாலு மணி அஞ்சு மணிக்கு மாரிலி மாசம் முன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அப்படி படிக்கிற மாப்பிள்ள பாப்பாவும் அப்படி படைக்க வச்சிருக்கிறோம் அதனால உனக்கு திருவம்பாவை தெரியுமா தெரியுங்க உங்களுக்குங்க எனக்கும் தெரியும் அப்போ சேர்ந்து பாடுவோம் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே இப்படி இருக்குது குடும்பம் எப்படி இருக்கும் அந்த உள்ளிய வினைமுடித்தனை இனியோ அதுபோல் எத்தனையோ வீடு கட்டுணும் ரொம்ப நாளாக முடி தள்ளிட்டு வருது நல்ல வீடு கட்டி அருமையாக வந்த கூலியாளர்கள் நல்லா அருமையாக வேலை செஞ்சு நல்லா இது மாதிரிலாம் இல்லை இதெல்லாம் நிறமலாடி அருமையாக செய்து போய் வந்தாங்க நாம் இர்புக விழா நடத்தி அருமையாக எப்படி இருக்கும் அப்பா இந்த வீட்டுக்கு என்ன ஆப்பாடு பட்ட இந்த உள்ளிய வினைமுடித்தன்னை இனியோடு என்ற ஒரு அருமையான தொடர் சங்கலிக்குத்திலேயே ரொம்ப அருமையான அவன் நினைத்த செயலை முடித்தால் எவ்வளவு இன்பம் இருக்கும் அவ்வளவு இன்பம் மனைவியினுடைய இன்பம் என்று சொன்னார் அது போலங்கே மணிவாசக பெருமானுக்கு இது பேரின்பம் அது சித்தின் இன்பம் இவர் மணிவாசகருக்கு இந்த குதிரையை கொண்டு வந்து எப்படி நிறுத்தி அரசனுடைய மனத்தை மகிழ்ச்சிப்படுத்தணும் ஏன் அவங்க மட்டும் பணம் அதனால் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் அருமையாக கட்டணும் அரசா அரசனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி மற்ற எந்த அமைச்சராக நினச்சிருந்தால் கூட இந்த மாதிரி குதிரை வந்திருக்காதியா அவ்வளவு அருமையான குதிரை ஒவ்வொரு குதிரை அருமையான குதிர அமைச்சர் வாழ்க்கை வேண்டாம் அவ்விடத்திலே இருக்கட்டும் எங்கேயாவது குதிரைய பணத்தை கொடுக்கின்ற பொழுது இல்லை அவ்விடத்திலேயே இருக்கட்டும் எங்க தான் கிடைச்சாருவா அந்த அமைச்சருக்கு என்று இப்படி மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி அரசனுக்கு நாட்டில் வேற மகிழ்ச்சி இந்த அமைச்சருக்கு மகிழ்ச்சி அதனால எல்லாம் மகிழ்ச்சியாக இப்பொழுது இரவில் தூங்கினார்கள் நல்ல தூக்கம் அப்படி தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது இரவு ஒன்பது அல்லவா எப்ப பத்து பதினொன்று பனிரெண்டு நள்ளிரொள் இப்பொழுது நேர்களை குதிரை கொட்டாயிக்கு அழைக்கிறோம் சிவ சிவ நம்ம எங்கே தனியாக குதிரை கொட்டைக்கு போக போகிறோம் இப்படி தான் போப்போம் அல்ல குதிரைக்கோட்டை குதிரைக்கோட்டையில் போனால் என்ன மாதிரி இருக்கிறது என்று சொன்னார் இப்போ அதுதான் படிக்க போகிறோம் இப்போ குதிரைக்கோட்டை எப்படி இருக்கிறது நம்ம யாருக்குமே இந்த அனுபவம் இல்லை பார்த்ததும் இல்லை அதனால குதிரைக்கோட்டை போனால் அந்த அமைச்சருடைய மகிழ்ச்சியோடு அவர்லாம் அங்கே இருக்கின்ற பொழுது இங்கே என்னென்ன ம் கல்லொழுக்குதார் மீனவன் காடிமானை புகுந்த புல்லுவப்பரி நல்லீருள் போது வந்தைத நல்லிருள் போது சரியா பன்னெண்டு மணி அப்படி பன்னெண்டு மணி வர நல்லிருள் போது வந்தைத பிள்ளையாகிய மாதிரி மூடி பிரான் விளையாட்டால் என்னாச்சுனர் அந்த அருமையான குதிரைகள் இது மாதிரி பேச ஆரம்பிக்குதான் என்ன குதிரை பேசுதா பேசுது என்ன பேசுதுன்னு உடனே அந்த அந்த பேசுவதை எடுத்து அருமையாக அந்த ஒலி பறிக்க வச்சு நம்ம மனோகரன் பொருத்தி வச்சுட்டேன் அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டால் அங்கே பேசுறது நமக்கெல்லாம் காதல கேட்குது என்ன கேட்குறது அதோடு கூட அந்த குதிரை குதிரையாக இருந்து பேசலை பெரும்பான்படி நினைச்சானான் நினச்ச உடனே அவ்வளோதான் திடீர்னு குதிரைகளாக இருந்தன நரிகளாக ஆனா பழைய வடிவம் சொல்லி குதிரா கண்காறு தம்பாடி ஒன்றோடொன்று ஊசாவும் பேசி பரிமாறிக்கான் என்னது சங்கீ நோசையும் பிணைப்பறை ஓசையும் சரிந்த மங்குலோதியர் ஆழு கூறல் ஓசையும் எங்கும் நாம் செவி பருகுவம் இன்னமுது என்ன அருமை ஒரு நரி ஒரு நரியோட பேச எங்க இருப்போம் அருமையா நள்ளிரொழில் நட்டம் பயின்ற ரொம்ப அருமையா சுடலில் இருப்போம் இருக்கும் போது என்ன பண்ணா சுடுகாட்டுல என்ன ஓசை இருக்கும் அப்படினா அவங்க கொண்டாந்து வச்சுட்டு மூணு முறை சுத்தி வாராங்க இது வரைக்கும் சோறு போட்டிருக்க மாட்டான் அப்பா பத்தி விசாரிச்சிருக்க மாட்டான் ஆனா கொல்லி வைக்கணும் என்ன பண்றது அதனால மூணு தடம் சுத்துவான் சுத்தும் மூணாம் தரம் கொஞ்சம் கண்ணை கசிக்குவான் ஊருக்காக வாவுது அல்ல அப்படி கசிக்குவான் என்ன பண்றது அப்பா எல்லாம் ஒரு காலத்துல பிடித்தான் என்ன பண்றது தாத்தா இருந்தாங்க போயிட்டாங்க இப்ப அப்பா இருக்காங்க போயிட்டாங்க என்ன நடத்த நாளைக்கு நாமும் போவோம் நடத்தம் அதனால அருமையா சொன்னார் அப்பர் சுவாமிகள் தாமும் போயினார் தாயரும் போயினார் நாமெல்லாம் கையில ஒரு இரும்பு கவசம் வச்சுக்கிட்டு கையில ஒரு துப்பாக்கி வச்சு முடியாது இதை விட ஒரு துப்பாக்கி அவங்க இருக்க கொண்டொரு கூற்றத்தார் பார்க்கின்றார் இப்பவே பார்த்துக்கிட்டு இருக்கார் ஏன் அப்பா அனுப்பிச்சாச்சு அம்மாவை அனுப்பிச்சாச்சு அதெல்லாம் எழுபது அனுப்பிச்சது இந்த தம்பி பெண் இதுக்கு ஐம்பத்தஞ்சு ஐம்பது ஆகுது எனவே இரு கொண்டு போவார் கொஞ்ச நாள் போகணும் அவ்வளவுதான அதனால எந்த நாள் வாழ்வதற்கோ மன வைத்தியால் ஏழை எந்த நாள் வரைக்கும் வாழ முடியும்பா ஒரு காலை எல்லைதான்டா எல்லாருக்கும் காலை எல்லை தான் கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளவு தான் எந்த நாள் வாழ்வதற்கோ மனவைத்தியால் ஏழனாயிஞ்சி நிச்சயம் நாமும் போவோம் என்றெல்லாம் நெஞ்சு கரவுரையாக சொல்லப்பட்டது அதனால் அது என்ன அப்படியெல்லாம் வருந்து வாங்க எங்கே நம்ம எல்லாம் இங்கே இருப்போம் சுடலை காட்டில் இருப்போம் என்ன பண்ணுவோம் இது மாதிரி வந்து அவங்க அழுகிறது எல்லாம் அப்புறம் என்ன ஆள் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாரு அந்த அறையும் குறையுமா வெந்து சமயத்தில் அப்படி இருக்கு பாருங்க அது கொஞ்சம் வெந்த இடத்துல நெருப்பு இல்லாத இடத்துல நாம் வாயை கடிப்போம் இழுப்போம் இழுத்த உடனே நம்ம ரெண்டு மூணு பேர் அந்த காலை திம்போம் கையை திம்போம் வயித்த திம்போம் அப்படிலாம் திம்போம் ஆமாம் இங்கே கொள்ளு வைக்கிறான் சி கொல்லு போய் காசாக கொள்ளு திம்பாங்களா அப்புறம் அப்படி அதனால நம்ம என்ன செய்யறது அப்படின்னாரு காலில் கட்டு போட்டிருக்கானே அப்படின்னா காலை உதறின பிச்சுக்குமே முடியுமா இழுத்து பாரு ஒன்று இப்படி இழுத்துது ஏய் விட்டு போயிடுச்சிடா தங்கிலி நார் அப்போ நீ இழு நாலு எல்லா ஆள் எல்லாம் இழுத்து இழுத்து அப்போ சங்கிலி அருந்து நிற்கிற நரிகள் எங்க குதிரை போட்டாக போகிறோம் சீவேன் சீவே சும்மா இருக்குமோ குதிரை என்ன கிடைக்கும் நரிய என்ன ஊழையிடும் ஊழிட்டு ஊழிட்டு வழியில பாரு ஏரி குதிக்கலாமா அப்படின்னு ஏரி குதிச்சது எல்லாம் ஏரி குதி குதிச்சா ஆவணி மூல வீதி ஆடி வீதி தெற்கு வீதி வெளி வீதி ஐயாய் ஐயா சித்திர வீதி எல்லாம் திருக்குறள் கழகம் ஆடி வீதி திருக்குறள் நடந்துகிட்டு இருக்குது சிவ என்ன சார் நரி வந்து அதனால அதுக்குள்ளார் நரிக்குறிய களிரு திருக்குறள் இந்த நரி வெளியில வரும்போது திருக்குறள் கழகத்தில் நரியை பத்தி பேச்சு வருது என்ன அர்த்தம் காலால் கலரின் நரியடம் கண்ணஞ்சா வேளாள் முகத்த கடிது எப்போ யானையும் ஒரு நரியும் சண்டை போட்டால் எது வெற்றி பெறும் நிறைய கேள்விய தப்பு யானை துதிக்கையில் அப்படி ஒரு சொல்ற சொல்லிச்சுன்னா ஓட்டமாக ஓடுபண்ணும் யானை பேச்ச தப்பு அப்படிங்க இல்லை அது என்ன யானையை நரி ஆடும் அப்படின்னா இந்த நரிக்க ரொம்ப மகிழ்ச்சி ஆர்கடா திருக்குறள்ளதவ பத்தி பேசுறது சரிங்களா அது நம்ம போவும் போது இந்த பாடலளடறா அப்படி கேளுங்க இப்பiala நறியா நரியும் திருக்குறள் கேட்டது பிரா பிரா எப்படி நறியாடும் narrator இதெல்லாம் ஒத்து நோக்குச்சு ஐயா யானை எப்படி பெருசு இந்த அரி தூளுண்டு இது போய் எப்படி பா யானையே போய் நரி வந்து யானையே வெல்லும் narrator நல்லா ரெண்டு யானையின் தரையில் இருக்கும்போது நிச்சயமாக யானை வெல்லும் அதே யானை ஒரு அரை அடி சேரு போய் கால் வச்சுட்டு வச்சுக்க வச்சுட்டுன்னா அந்த நேரத்தில் காலால் கலரின் அந்த காலானது ஒரு அரைக்கால் போகிற வரைக்கும் சேர்த்துக்குள்ளே அமிந்தி போய் நின்றுதுன்னு சொன்னால் நரியும் நரி போய் அதை வெண்டணும் எதனை கண்ண வேளத்தை பெரியடமல்லா இடத்துல இருந்து மாட்டிக்கிட்டு அடிச்சுடும் என்ன பண்ணும் இட நெறிதல் ஒருவன் போருக்கு போனா இடநறிந்து சண்டை போடும் ஆகவே இந்த நறிகள் பாருங்க எங்க போயிடுச்சு திருவள்ளுவர் ஆடி வீதியில போனது தெற்கு ஆடி வீதியில் போனதுனால என்ன திருக்குறள் கேட்டது இன்னும் குஷி என்னன்னு கேட்டா ஆஹா திருக்குறளில் நரி திருக்குறளில் நரி நாம் யானையையும் அடுவோம் இல்லை இனி சிங்கம் புலிகளையும் அடுவோம் என்று சொல்லிவிட்டு திருக்குறள் கேட்டுக்கு இப்படியா ஊழ இந்த செய்தி உலகம் ஊரே மதுரையே தெரிஞ்சது என்ன நம்ம ஊரில் மதுரை இப்படி படாத பாடுபடுது அப்படின்னாரு என்னன்னாரு இந்த அமைச்சர் குதிரை வாங்கினார்ல ஆமாம் நேற்று சாயந்தரம் மூணு மணிக்கு குதிரையெல்லாம் கொண்டு கட்டினாங்க கொண்டு வச்சாங்கல்ல அதெல்லாம் ராத்திரி சரியாக பன்னெண்டு மணிக்கு நிறையா போட்டுதுன்னா நிறையாவ நிறையா அந்த நிறிதான்டா அந்த நரி ஐய சி குதிரும் நிறையா போச்சா என்ன என்ன பண்ணுது என்ன ஐயோ அந்த பிள்ளைய தூக்கிட்டு போச்சா பிள்ளைய தூட்டு போச்சாங்க பாரு பாங்க பாருங்க பாருன்னாரு அப்புறம் அதை அடிக்க பிள்ளையை கொண்டாங்க இன்னொன்னு என்ன பண்ணுச்சா ஊழகிட்டு இது என்னடா ஒரே ராத்திரி போரா ஊழையும் கிளையும் மதுரை இது கேட்டதே இல்லையே தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டா தமிழ் கேட்ட இடமடா இது தங்க இருந்த இடமடா அழகான தமிழ் கேட்டதுல ஊழிய கேக்குது பாருங்க ஒரு நெறி பால் குடம் வச்சிருந்தது எடுத்து பிடிக்குது அடார அடா நாளைக்கு வந்து வச்சுருந்தேன்னா இப்போ தாண்டி ஒரு நரி வந்து அப்படியே குடிஞ்சுட்டு போகுது பால அப்படின்னாரு இப்படி வேற இப்படியெல்லாம் இருக்கிற நரிகளாக உழைகிட்டு தான் மணிக்கு இந்த மாதிரி ஆரம்பித்தது இரவெல்லாம் அது மாதிரி செய் ஊர் பூரா தெரிஞ்சது தெரிஞ்சால் யார் மேலே போவோம்னு கேட்டால் ஏய்யா அது அமைச்சர் வாங்கின குதிரை ஆமாம் நல்லா இருந்ததுன்னு நேற்று பாராட்டுனாங்க நல்லா பாராட்டினாங்க இப்படி ஊழப்படுது ஊழ விடுது என்ன இப்படி அமைச்சர் நம்ம நல்ல மாண்புமிகு அமைச்சராச்சிங்களா அதனால் உரணா கையில் எடுக்க மாட்டார் எடுக்க மாட்டார் இந்த பணம் எடுத்துகிட்டு போச்சு நம்ம குதிரை கூடிய பணம் கொடுப்பார தவிர அன்னைக்கு போக்குவரத்து செலவுலாம் அன்றைக்கி சம்பளம் வாங்குகிறோமில்ல அதனால் தான் செலவில் வச்சுக்குவார் என்ன என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க காது கொடுத்து இப்போ அது குதிரை வாங்க போனார் குதிரை வாங்குறதுக்கு மட்டும்தான் அந்த பணத்தை எடுப்பாரே தவிர அதற்காக இங்க இருந்து போக்குவரத்து செலவு எழுத மாட்டார் ஏன் அன்னைக்கு சம்பளம் வாங்குறமா இல்லையா நீ அரண்மனையிலிருந்து அமைச்சராக இருந்து பணி செய்யிருக்கணும் நீ இல்லை குதிரை வாங்க போன எனவே அதெல்லாம் ஒரனா எடுக்க ஒரண்ட குதிரை வாங்கின பணம் எவ்வளவோ அந்த உரிய பணம் தான் அதுக்கு மேலே ஒரேனா வெத்தலை பார்க்க வாங்குறதுன்னா கூட சொந்த காசு அப்படி செய்வா இருப்பாவு எப்படி பா இந்த மாதிரி ஆகுங்க இந்த ஒளி நேராக அரசன்காதுக்கும் அரண்மனைக்கும் போச்சு அரண்மனைக்கும் போச்சு போனவன அவனுக்கு சத்தம் என்ன சத்தம்னு வெளியே வந்தால் மணி பொழுது நாலரை நாலே முக்கால் ஆச்சு அமைச்சர்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்த உடனே ரொம்ப வருத்தப்பட்டு அரண்மனைக்கு வந்துட்டாங்க அந்நேரத்தில் அப்படியே அரசனு வெளியில் வருகிறார் அந்த உடனே வணக்கம் என்ன அப்படின் இந்த இரவில் வந்த குதிரைகள் எல்லாம் நடிகளாகி இப்படி போயிருந்த என்ன அந்த ஆள் என்ன பன்மோசமா இருக்க ரொம்ப நல்லவேன்ல நினைச்சான் நல்ல அமைச்சர்லாம் நினைச்சான் அமைச்சராக இருந்து இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணாங்களா அப்படியே தலையை குடிஞ்சாங்களா ஏன்னா அதுவும் கை சுத்தமானது கை சுத்தமானது இப்படி கை சுத்தமாக இருந்த அமைச்சர்கள்லாம் இருந்ததாக கேள்வி காதல போட்டுவி காதல போட்டுவி அதனால அரசு இந்த படுபாவை என்ன அப்படி நம்ம அமைச்சர் உலகத்துக்கே கடுத்துட்டானே இந்த மாதிரி மந்திரம் பண்றாரான்னு நான் இருண்டியன் வேற இன்னும் போட்டு சொல்லியிருப்பான் இப்பொழுது பொழுது தொடர போற நேரம் பரஞ்சோதி முடிவு ஊரே எப்படி இருக்கா இது மாதிரி கதிரவன் வருகிறான் கவிஞர் இல்லை இவர் உலகம் தனி இவர் உலகம் தண்ணி என்னமா இருந்த கதிரவன் என்ன பண்ணானா இரவெல்லாம் நாம் இந்த நரி ஊழலை கேட்டுக்கோ பொழுது விடிய போகிறது நாளை இறைவனே இந்த மதுரைக்கு வந்து மண் சுமக்க போறான் இறைவனா நம்ம தெருவு இல்லையா நம்ம மதுரை இல்லையா ஆமா வரான் அதனால மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அந்த கதிரவன் எப்பவும் அஞ்சரைக்கு தோன்றவே அஞ்சே காலுக்கே அப்படி தோன்றான் உலக திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாட்டுப்படை அப்படி கதிரவன் தோன்றான் இது கவிஞருடைய வரணு பொழுது விழிஞ்சது விழிஞ்ச இத்தனையும் ஊருக்கு கூட தெரிஞ்சிருக்கு மாண்பு அமைச்சர் மணிவாசருக்கு தெரியல பெருமானி எனக்கு பெரிய பலுவை நீ நீக்கினாய் நல்ல வேலை மது குதிரை கொண்டு வந்து கொடுத்தாய் உனக்கு நான் செய்த என்ன கைமாறு செய்ய முடியும் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றுங்கொள்ளோ உலக திருவள்ளுவர் அதுபோல உனக்கு நான் என்ன செய்ய முடியும் நீ செய்யாமல் செய்த நந்தி சிறிதல்ல பெரிது நீ பயன் செய்த உதவி சிறிதல்ல பெரிது மூணு உதவியும் செஞ்சார் செய்து கூறப்படுகிற மூவகை உதவிகள் செய்யாமல் செய்த உதவி பயன் தூக்கார் செய்த உதவி இப்படியப்பட்ட உதவி அல்லவா அவர் நினைச்சு தன்னை மறந்திருக்க பொழுது முடிஞ்சது முடிஞ்ச உடனே அந்த தான் வீட்டில் இருக்கும் கூட என்னங்க சின்ன பையன் என்ன இருக்கிறவன் என்னது பெரியப்பா அல்லது சித்தப்பா நிறைய எல்லாருக்குங்க நமக்கு நறிய பெரியப்பா நீங்க வாங்கணும் குதிரை தானே போச்சா குதிரையா நிறைய அரண்மனைக்கு வந்தது அரண்மனைக்கு போனா அமைச்சர் அரசர் அமைச்சர்லாம் இது போயிச்சு என்ன என்ன வரவேற்பு இருக்கும் என்ன வரவேற்பு நீங்க நம்ம புத்தனை விட்டு எங்க போகுது மூணு நாளைக்கு போட்டுட்டு ரெண்டு நாள் சேர்த்து இருந்துட்டு பியூன் வந்தா என்ன பண்ணுவோம் என்ன அவர் காலத்தில் பண்ணாங்க அப்படிலாம் என்னங்க இப்போதான் உங்களுக்கு மூணு நாள் லீவு முடிஞ்சு தாட்டுக்கு அப்படி எப்போ லாங் லாங் எப்போவோ இப்ப வந்தா போதும்னு கொடுத்துருவோம் அது போல இவர் போய் காலையில் போன உடனே அந்த ஆறு மணிக்கு போன உடனே என்ன வாங்க வாங்க அமைச்சரே பருக அது என்ன சிரிப்பு தொழுகாப்பி இருக்குங்க சிரிக்க உடனே நம்பி விடாதீங்கப்ப அப்படின்னாரு பிறரை எள்ளுவதற்கு அதாவது இகழ்ந்து பேசுவதற்கு சிரிக்கலாம் அப்படிங்களா எள்ளல் இளமை பேதமை மடன உள்ள நகை நான்கின்ற சிரிப்பில் நான்கு வகை அனாசின் நான்கு வகைதான் உனக்கு தெரியுது அனாசின் நான்கு வகையால் வேலை செய்கிறது தொல்லாப்பியர் சிரிப்பு நான்கு வகையால் வெளிவரும் அப்படின்னா மடன் உள்ள நகை நான்க அடுத்த எழுகின்ற பொழுது பேசும் போது திருப்பி வரும் வாங்க வாங்க இப்பதான் பொழுது ஒடிஞ்சுதான் என்ன நகையான அமைச்சரே வருக வரு யாரு விட்டு போனோம் எப்படி போனது எவ்வளவு நாள் கழிச்சு வந்தது வந்தது யோகியதையா வரணும் ஏமா தெரியுங்களே ஏமா தெரியல அவ்வளவு நான் முட்டாளி குண்ணும் போது மற்ற அமைச்சர்கள் அப்படியே குன்றாங்க இப்படி வந்துட்டு ஏன்னா நம்ம சமுதாயம் நம்ம சமுதாயம் ஆச்சு உடனே பார்த்தான் என்ன அமைச்சர்களே அப்படின்னர் இவரையும் நான் சொன்ன இவருங்கிறது போட்டேன் ஆனா பாண்டி மன்னன் சொல்லால் வேற நானா வந்தது பெரியவர்கள் எல்லாம் இன்னும் நான் போட்டு சொல்லக்கூடாது கம்பர் என்று சொன்ன என்ன நம்ம ஜன்னியா பிறந்த போகுது கம்பேன் நம்ம வேலைக்காரன் ஏன் கம்பர் பெருமா என்று சொன்ன நேற்றோ முந்தைய நாள்லயே ஒரு இதில் திருவள்ளுவரை இன்னா போட்டு இப்போ மரப்பெயர்ல மரப்பெயர் பெரியவர்களுக்கு கொடுக்குற மாதிரி நீ உங்களை நல்ல திருவள்ளுவர் என்று சொல்லப்படாத சொல்லப்படாத அதனால இங்கே என்ன போட்டு சொன்னார் இவரை அழைத்துக் கொண்டு போய் என்னென்ன தண்டனை கொடுக்கணுமோ அத்தனையும் தண்டனை கொடுக்க அரசனுடைய ஆணை நேரடியாக சொல்றாங்க முன்ஜாமீன் பின் ஜாமீன்லாம் இல்லை நீதிமன்றத்தை மாற்ற முடியாது அதெல்லாம் இருபதாம் கூத்து கேலி கூத்து அவ்வளவுதான் வாரம் நேரம் அவங்களுக்கு ரெண்டு வித கோபம் ஒரு கோபம் என்னான்னு கேட்டீங்கன்னா இந்த ஆள் செஞ்சதுனால நம்ம அமைச்சர் உலகமேல தலை குனிய முடியாது போயிடுச்சு எவ்வளவு நேற்றையிலிருந்து பேசுறான் கடுமையா எப்படி இருந்தோம் வருக அமைச்சரே வருக என்று எழுந்து நின்று வரவேற்கிறவன் இன்னைக்கு இவ்வளவு கவலமாக என்று கருதி அவங்களுக்கு தன்னுடைய அமைச்சர் அந்த ஒரு அந்த ஒரு குலத்துக்குள்ள ஒரு அதனால் அந்த அந்த அது ஒரு கோபம் ரெண்டாவது ஏன்பா நல்ல ஆளா எப்படி போனேன் குத்துறை நாடு குத்துற நல்ல ரெண்டு வாய் ரெண்டு வாய் தான் நல்ல குதிரை குடுத்துற தலையன் முற்றான் இப்படி என்னென்னமோ செஞ்சார் யார அவர் என்ன பண்ணும் அரியன் பராபரமி ஓரானா இந்த பையன் எடுக்கல இவர் எடுக்கல எடுத்ததெல்லாம் யாரு அவர்தான் ஏய்யா ஒரன்னா குடையவர் எடுக்காம என்னதான் பண்ணார் அந்த பணத்தை ஒரு கால் வெளிநாட்டுல வந்து பேங்க்ல போட்டாரோ இந்த இருபதாம் நூற்றாண்டு கதையை பேசாதேங்கிறேன்ல எப்ப பார்த்தாலும் இருபதாம் நூற்றாண்டு கதை வருது அதனாலதான் மணிவாசர் காலம் தெரியாமையே இருக்குது மூவருக்கும் முந்தியவரா பிந்தியவரான்னு அதுவே சங்கடமா இருக்குது அவரை கொண்டாந்து நீ இருபதாம் நூற்றாண்டுல போய் நினைக்கிறேன் மன்னிக்கும் மன்னிக்கும் அடிக்கடி இந்த இருதா நூற்றாண்டு வந்து என்னதான் கை சுத்தம் பணமோ சுத்தம் கிடீங்க ஆனா குதிரையோ அப்படி இல்லை ஆனா குதிரையை வந்து ஆண்டவன் தான் அனுப்பிச்சாரு அந்த பணம் என்னதான் ஆச்சு என்னதான் ஒரு சிஐடி போட்டு திருவாதூருக்கு போயிருக்கான்னு பாரு திருவாதூர்ல கொண்டு என்ன கொடுத்துட்டாரான்னு என சொந்த ஊர் அது ஒரு பைசா அந்த போர் வேற எங்கயாவது பேங்க்ல போட்டிருக்காரா இல்ல பின் என்ன பண்ண மணிவாசகரே கேட்போம் ஐயா நீங்க அந்த பணத்தை என்னதான் செய்தீர்கள் என்னங்க நீங்களும் கையப்படி விரிக்கிறீங்க அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாவும் குன்றே அனையாயனை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இதான் விடை திருவாசக விடை அன்றே என்றே என்று நான் குதிரை வாங்க வந்த நான் குருந்தமரம் அப்படி வந்து வந்து இப்படி திருப்பெருந்துரை வந்தார் இதெல்லாம் ஒலி மொழியில் காட்டலாம் திருப்பெருந்துரை வருகிறார் இதோ திருப்பெருந்துரை கையில் பனம் அதெல்லாம் அந்த காலத்தில் சட்ட எல்லாம் இல்லைங்களே பிட்பாக்கிட்டு அடிக்க முடியாது எப்படின்னு கேட்டால் ஒரு பை அந்த பையை தச்சி அதுக்குள்ளே பணத்தை வைத்து நல்ல பூராக இழுத்து கட்டி இடுப்பில் கட்டிக்கிறது வேசிக்கு மேலே அந்த வேஸ்டிக்கு மேலே ஒரு வேசி எடுத்து கட்டிப்படுறது மேலே ஒன்றும் போத்திக்கிறது சிவ சிவ அந்த ஆழ்த்த பிட்பாக்கிட்டு அடிக்கவே முடியாது